ஒரு முஸ்லிம் அவருக்கு சுர்க்கம் அல்லாஹுவின் வழியில் ஒருவனுக்கு காயம் ஏற்பட்டால் அல்லது ஏதேனும் சிறு காயம் ஏற்பட்டால் அத்தழும்பு போரின் போது இருந்தது போலவே மறுமையிலும் இருக்கும் அதன் நிறம் போல இருக்கும் அதன் வாடை கஸ்தூரியை போல இருக்கும் என்று நபி செல்லம் வாகுவில் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போதாவோ இரண்டு ஐந்து நான்கு ஒன்று திருமிதி ஒன்று ஆறு ஐந்து ஆறு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்